பாடம் இருநூற்றி உரிமையை வழங்க வேண்டியவர் தாமதம் செய்வது கூடாது அமானித பொருட்களை அதை உரியவரிடம் கொடுங்கள் என உங்களுக்கு கட்டளையிட்டுள்ள நான்காவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் உங்களில் சிலர் சிலரை நம்பினால் நம்பப்பட்டவர் தன் அமானுதத்தை நிறைவேற்றட்டும் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி மூன்றாவது வசனம்